நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நற்றெண்ணையின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன் போன வாரம் நான் உங்களுக்கு மினாரி பாகிஸ்தான்கிற ஒரு அஞ்சல் தலை பற்றின தகவல் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இன்றைக்கி அந்த அஞ்சல் தொலையோடவே நம்ம அஞ்சல் தலை பயணத்தை வந்து தொடருவோம் மினாரி பாகிஸ்தான் பற்றி மூணு அஞ்சல் தலையும் சொல்லியிருந்தேன் அதில் எந்த அஞ்சல் தலை இந்த வாரத்துக்கு செயின் லிங்க்கு அதாவது சங்கிலி தொடராக அமையப்போகுதுன்னு தானே கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பாகிஸ்தான் நாடு வெளியிட்ட அஞ்சல் தலை தான் அந்த சங்கிலி தொடராக அமைஞ்ச அஞ்சல் தலை எப்படி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பாகிஸ்தான் நாடு வெளியிட்ட அஞ்சல் தலை வந்து ஒரு கூட்டு அஞ்சல் தலை அதாவது ஜாயின் ஸ்டாம்ப் என்ன இது ரெகுலர் அஞ்சல் தலை அப்புறம் நினைவு அஞ்சல் தலை நாட்டோட பேர் அச்சடிக்காத அஞ்சல் தலை முகமதிப்பு அச்சடிக்காத அஞ்சல் தலை இப்படித்தானே சொல்லிட்டு இருந்தீங்க இதென்னு கூட்டு அஞ்சல் தலை கூட்டு அஞ்சல் தலை அப்படின்னா என்னன்ட்டு இந்த வாரம் வந்து பார்க்கலாம் நாம் கடந்த இருபத்தஞ்சி வாரமாக நான் உங்களோடய அஞ்சல் தலைகளை பற்றின தகவல்களை சொல்லிட்டு வரேன் இல்லையா இந்த தகவல்களோட அடிப்படையை கவனிச்சிங்கன்னா ஒரு பொதுவான விஷயம் வந்து இருக்கும் அது என்னென்னா பென்னி பிளாக் இங்கிலாந்து நாடு வெளியிட்டுச்சு காந்தி அஞ்சல் தலை இந்தியா வந்து வெளியிட்டாங்க படிகக்கல் பதிச்ச அஞ்சல் தலை வந்து ஆஸ்திரிய நாடு வெளியிட்டுச்சு இப்படி ஒரு நாடு அப்புறம் அவங்க வெளியிட்ட குறிப்பிட்ட ஒரு அஞ்சல் தலை இது நான் பேசி உங்களுக்கு அதை பற்றின தகவல்களை வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனால் இதிலேருந்து விலகி அதாவது ஒரு அஞ்சல் தலை ஒரு நாடுங்கிறத விட்டு வேறுபட்டு ஒரு அஞ்சல் தலை ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்து வெளியிடுறது கூட்டு அஞ்சல் தலைங்கிறதோட அடிப்படை தகவல் இது எப்படி சாத்தியம் அப்புறம் இப்படி வெளியிடுறதுக்கு வந்து என்ன காரணம் பேசலாம் வாங்க அஞ்சல் தலைகளை ஒரு நாடு எதுக்கு வெளியிடுறாங்க நான் கேட்குறது ஒரு மிக அடிப்படையான கேள்வியாக இருக்கலாம் ஆனா இதுக்கு பதில் என்ன அந்த நாட்டோட பல்வேறு வளர்ச்சிகளை பிரதிபலிக்க அஞ்சல் தலைகளை வந்து ஒரு நாடு வெளியிட்றாங்க அப்படித்தானே அப்படி ஒரு நாட்டோட வளர்ச்சியில் ஒன்று தான் ராஜாங்க உறவுகள் அப்படிங்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இந்த ராஜாங்க உறவுகளை எந்த ஒரு நாடும் மற்ற பல நாடுகளோடு வச்சுக்கிட்டுருக்கும் இராஜாங்க உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பார்த்தம்னா அது அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கலாம் வரலாற்று தொடர்பானதாக இருக்கலாம் கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லாட்டி இராணுவம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இப்படி பல வகைகளில் ரெண்டு நாடுகளுக்கிடையே உறவுகள் வந்து இருக்கும் சரி என்னோடய நாட்டிலேயே பல்வேறு வளர்ச்சிகள் இருக்குது நான் ஏன் நாட்டோட உறவு அதுதானே உங்கள் கேள்வி அப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு நாடும் தற்சார்பு அதாவது செல்ஃப் இண்டிபெண்ட் நாடாக இருக்கிறது வந்து கஷ்டம் ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்ற நாட்டோட தொடர்பு வச்சுக்கிட்டே ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ராஜாங்க உறவு வந்து இருக்குது இதனால் என்ன யூஸ் தகவல் தொழில்நுட்பம் கல்வி இப்படி சில துறைகளில் வந்து ஜப்பான் நாடு வந்து நல்லா முன்னேறியிருக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த துறைகளில் இந்தியா வந்து ஜப்பானோட திறமையை நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து உபயோகிச்சுக்கலாம் அப்படி உருவானது தான் நம்ம நற்றிணை செய்தியில் கூட வந்த புல்லட் ட்ரெயின் திட்டம் இந்த திட்டத்தில் இந்தியா வந்து ஜப்பானோட தொழில்நுட்பத்தை உபயோகித்து நம்ம நாட்டோட ரயில் போக்குவரத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து வழிவகை செய்ய போகிறோம் இப்படி நாடுகளுக்கிடையே இருக்கிற இராஜாங்க உறவுகளை பிரதிபலிக்கிறது தான் கூட்டு அஞ்சல் தலை அதாவது ஜாயின்ஸ்டன் சரி கூட்டு அஞ்சல் தலை மற்ற அஞ்சல் தலை விட வித்தியாசமாக இருக்குமோன்னு தான் நான் யோசிக்கிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது ஒரு குறிப்பிட்ட படம் இருக்கும் அந்த நாட்டோட பேர் இருக்கும் அப்புறம் அந்த நாட்டோட முகமதிப்பு இருக்கும் அப்புறம் ஸ்டாம்பை சுற்றி ப்ரிஃபரேஷனுங்கிற துளைகள் இருக்கும் இப்படி மற்ற அஞ்சல் தலை போலத்தான் இந்த கூட்டு அஞ்சல் தலையும் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது ஒரே மாற்றம் என்னென்னா இதே படத்தையோ அல்லது இது சம்பந்தமான வேறு படத்தையோ இன்னொரு நாடும் ப்ரிண்ட் பண்ணி அந்த நாட்டில் வெளியிடறது கூட்டு அஞ்சல் தலை இந்த கூட்டு அஞ்சல் தொலை முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வெளியிடப்பட்டது நியூ ஹெப்ரிட்ஸ் அப்படிங்கிற ஆஸ்திரேலியா கிட்டே இருக்கிற பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற ஒரு தீவுதான் இத வந்து வெளியிட்டுச்சு சரி ஒரு தீவு இது கூட்டு அஞ்சல்தொளி வெளியிட இன்னொரு நாடு வேணுமே அது எந்த நாடு அதாங்க இது என்னங்க இது வாழைப்பழ கதையாட்டம் ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா இங்கிலாண்டு அப்புறம் ஃப்ரான்ஸு இந்த ரெண்டு நாடுமே ஆட்சி செஞ்ச தீவு நியூ ஹெப்ரிட்ஸ் இந்த தீவில் அதனால் இருவேறு மொழி அப்புறம் கல்வி முறை அப்புறம் ரெண்டு டிஃப்ரெண்ட்டு அரசாங்கங்கள் அப்புறம் அதிகாரம் இருவேறு சிறை இப்படி எல்லாமே அந்த தீவு மக்கள்கிட்ட ரெண்டாகவே இருந்தது அதனால் இருவேறு போஸ்ட் ஆஃபீஸும் இருந்துச்சு ஆனால் அவங்க வெளியிட்ட அஞ்சல் தலை மட்டும் ஒன்றே ஒன்று அந்த அஞ்சல் தலையில் ரெட்டை பணமதிப்பு பிரின் செஞ்சுருந்தாங்க அஞ்சல் தலையோட இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டோட பண மதிப்பான ஃப்ரேங்கும் அஞ்சல் தலையோட வலதுபுறம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டோட பவுண்டு அதோட மதிப்பும் பிரின் செஞ்சிருந்தாங்க இப்படி வெளியிடப்பட்டது உலகத்தோட முதல் கூட்டு அஞ்சல் தலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் இந்த தீவு வந்து சுதந்திரம் அடையிற வரைக்குமே இந்த பழக்கம் வந்து இந்த தீவு மக்கள்கிட்ட இருந்தது இன்றைக்கி இந்த தீவோட பேர் வந்து வனா தூ அப்படின்னு சொல்லிவிட்டு அழைக்கிறோம் நாம் சரி இன்றைக்கி அறிவும் அஞ்சல் ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தான் அப்புறம் அந்த நாடு வெளியிட்ட மினாரி பாகிஸ்தான்கிற கூட்டு தலை இந்த பாகிஸ்தானோட கூட்டு அஞ்சல் தலையை வெளியிட்ட இன்னொரு நாடு வந்து ஈரான் பாகிஸ்தானும் ஈரானும் தங்களோட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷனை பிரதிபலிக்கிறதுக்காக வெளியிட்டது தான் இந்த கூட்டு அஞ்சல் தலை சரி கூட்டு அஞ்சல் தலைன்னு என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கூட்டு அஞ்சல் தலையில் வந்து ரெண்டு வகிங்க இருக்கு அது என்னன்னு நம்ம அஞ்சல் தலை பயணத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்